நீ என்னிடம் நிவாசியும் காலமெல்லாம் என்னை நீ நம்பும் காலமெல்லாம் உன்னில் ஏற்படும் குற்றத்தை நான் மன்னிப்பேன் எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் ஆதமின் மகனே வானத்தின் முகட்டை உன் பாவங்கள் அடைந்து பின்பு என்னிடம் நீ பாவ மன்னிப்பு கோரினால் உன்னை மன்னிப்பேன் எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் ஆதமின் மகனே நீ பூமி நிரம்ப என்னிடம் பாவத்தை கொண்டு வந்து பின்பு எனக்கு எதையும் நீ இணை வைக்காதவனாக என்னை நீ சந்தித்தால் அது நிரம்ப உனக்கு நான் மன்னிப்பை தருவேன் திருமிதி மூன்று இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்